ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் அனைத்தும் தேவதைகளாக சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன ஆகாச தத்துவம் சிதம்பரத்தில் சிறப்பாக வெளிபடப்படுகிறது வாயு தத்துவம் ஸ்ரீகாளஹஸ்தி கஷேத்திரத்தில் சிறப்பாக போற்றப்படுகிறது அக்னி தத்துவம் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் விசேஷமாக உபாசிக்கப்படுகிறது ஜலதத்துவம் ஜம்புகேஸ்வர கஷேத்திரத்தில் உபாசிக்கப்படுகிறது பிருத்வி தத்துவம் காஞ்சிபுர கஷேத்திரத்தில் உபாசிக்கப்படுகிறது பஞ்சபூதங்கள் விசேஷமாக சில கஷேத்திரங்களில் உபாசிக்கப்படுகின்றன பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இறைவன் தன்னை பஞ்சபூதங்களாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பிரபஞ்சத்தில் பல்வேறு ஆற்றல்களாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் இடியாக மின்னலாக மழையாக தன்னை வெளிப்படுத்துகிறார் எண்ணற்ற கோளங்களாக தன்னை வெளிப்படுத்துகிறார் குறிப்பிட்ட க்ஷேத்திரங்களில் சிறப்பாக வழிபட்ட போதிலும் பஞ்சபூதங்கள் மயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அயம் பிரபஞ்சகா பாஞ்ச பௌதிகா உள்ள மகா சக்தியானது நமது சரீரத்திலும் அந்த கரணத்திலும் வியாபித்திருக்கிறது பிரபஞ்சத்தில் உள்ள மாபெரும் சக்தி பல்வேறு வகையான ஆற்றல் வெளிப்பாடுகள் நமது உடலிலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறது அவற்றை அறிந்து வழிபட்டு உணர வேண்டும் உடலும் உள்ளமும் பஞ்சபூதங்களால் ஆனவை உடலிலும் பல்வேறு ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன தேவதைகளின் அனுகிரகங்களால் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன உடல் உறுப்புகள் அனைத்திலும் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து போற்றுவது தேவயஜங்களுள் ஒன்றாகும் இதனை அங்கநியாசம் என்றும் கரநியாசம் என்றும் உபதேசிப்பர் நெருப்புத் தெய்வம் பேச்சில் இருக்கட்டும் அக்னி தெய்வம் வாக்கில் பிரகாசிக்கட்டும் சூரிய தெய்வம் கண்களில் பிரகாசிக்கட்டும் சந்திர தெய்வம் மனதில் விளங்கி அருளட்டும் திசை தெய்வங்கள் காதுகளுக்கு அருள் புரியட்டும் பிருத்திவிவத்தை மண் தெய்வம் உடலிலுள்ள ரோமங்களுக்கு அருள் புரியட்டும் நீர்தெய்வம் வருண தேவதா உடலிலுள்ள நுண்மையான ஸ்தூலமான ஜல தத்துவங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும் பிருத்திவி தத்துவம் ஓஷதி தத்துவம் உடலுக்கு அருள் புரியட்டும் வனஸ்பதி தேவதைகள் உடலின் ரோமங்களுக்கு அருள் புரியட்டும் இந்திரன் உடலின் ரோமங்களுக்கு அருள் புரியட்டும் ஈசான தேவத்தை என் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி அருள் புரியட்டும் மழை தெய்வம் என் உச்சந்தலையில் அனுகிரகிக்கட்டும் எங்கும் நிறைந்த பரம்பொருள் உயிராகிய எனக்கு அனுகிரகம் செய்யட்டும் அனைத்து தெய்வங்களும் மனித உடலை உயிராகிய நான் பயன்படுத்துவதற்கு அருள் புரியட்டும் அனைத்து தெய்வங்களும் உடல் உறுப்புகள் இருந்து அருள் புரியட்டும் முக்தியின் பொருட்டு இந்த உடலை உயிராகிய நான் பயன்படுத்துவதற்கு அனைத்து தேவதைகளும் பாதுகாத்து அருளட்டும் அந்தஸ்திஷ்டத் அமிர்தஸ்ய கோபாக உள்ளே இருந்து அமுதத்தன்மையை பொழிந்து என்னை தேவத்தைகள் பாதுகாக்கட்டும் தேவத்தைகளை போற்றி வணங்குகிறேன் அனைத்து தேவத்தைகளையும் மனதால் தியானிக்கிறேன் ஸ்ரோத்திர திதேவதா ச்சோவாயு சுஷூ ரசனாயணஸ் அஸ்வினௌந்திரியதேவா ஹஸ்தயோரிந்திர வாச்சோ தேவதாவி பாதயோர்விஷ்ணு பாயோர் மருத்துவு உபஸ்திரி இது கர்மேந்திரிய தேவா மனசோ தேவதா சந்திரமா புத்தேர்மா சித்திய வாசுதேவ அகங்காரஸ் ருதிரா பிரபஞ்சத்தில் உள்ள நுண்மையான ஆற்றல்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் அம்சமாகிய என் உடலிலும் சிறந்து விளங்கி எனக்கும் உலகுக்கும் நன்மை புரியட்டும் பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் அனைத்தும் என் உடலை பாதுகாத்து என் உடலின் வாயிலாக வெளிப்பட்டு உலகுக்கு நன்மை புரிந்து அருளட்டும் தேவயஜம் நாள்தோறும் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் செய்யப்படட்டும் பொருள்களைக் கொண்டு உடல் உறுப்புகளைக் கொண்டு உடலை புறத்தே வழிபடுதல் ஸ்தோத்திரங்களை ஓதுதல் ஆழ்ந்து இறைவனுடைய வடிவத்தை தியானித்தல் இவை அனைத்தும் அடங்கும் இல்லறத்தார்கள் அனைவரும் இறையருளால் தேவயஜத்தை நன்கு நிறைவேற்ற வேண்டும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி இன்பமே வடிவான இறைவனை உணர வேண்டும் தேவர்களையும் தேவர்களையும் தேவர்களின் தேவனையும் முறையே போற்றி வணங்க வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்